रूपाय, तापत्रय विनाशाय, சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பத்தியேதவே தாபத்தயவிநாசாய் கிருஷ்ணா நும்தியேயே தேவ கர்மசிவாவோ தீனவத்சல வசுதேவர் நாரதமகர்ஷி ட பேசின்றிருக்கிறது தொடர்கிறது இந்த ஸ்லோகத்திலையும் ஏன் பஜந்தி தேவா அப்படி தான் பஜன் பகவத் கீதையில் தேவான் பாவயத்தானே தே தேவன் து அஹ அப்படிங்கிற மூணாவது அத்தியாயத்தோட ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்துகிறது இந்த வரி ஏஜெண்டி தேவ அப்படி தான் எவர்கள் எப்படி தேவர்களை பூஜிக்கின்றார்களோ தேவர்களும் அவர்களுக்கு அப்படியே அனுகிரகம் செய்கின்றார்கள் அது எப்படி அப்படின்னு கேட்டால் சாயா கர்ம சச்சிவாகா அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் நிழல் போல கர்ம சச்சிவாகா தேவாகா தேவாகாங்கிறதுக்கு விசேஷனம் ஆகா கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி தான் தேவர்களும் பலனை கொடுக்க முடியும் நாம் பண்ணுற கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அனுகிரகம் பண்ணுகிறார்களே தவிர அவர்களுடைய விருப்பம் போல் நமக்கு அனுகிரகமோ இல்லை நிகிரகமோ நம்மளை கிடையாது அதனால் அவர்களுக்கு விசேஷமாக சொல்லுகிறார்கள் கர்ம சச்சிவாகா தேவாகா நாம் பண்ணக்கூடிய கர்மத்தை துணையாக கொண்டு தேவர்களும் நமக்கு அவ்வாறே பலன் கொடுக்கிறார்கள் அது எப்படின்னா நம்ம கூட நம்ம நிழல் இருக்கிற மாதிரி நாம் பண்ணுற கர்மாவும் நமக்கு அப்படியே கூட இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்கு பரந்து சாதவாகா சாதுக்களோ எனில் தீனவத்சலாக ஆனால் சாதுக்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னு சொன்னால் யாரும் எதுவும் கொடுக்காட்டாலும் சரி அவருடைய கர்மா பற்றி கவலைப்படுறதில்லை எல்லா இடத்துலையும் கருணை உடையவர்கள் அதாவது இந்த பிரபஞ்ச நியத்தி ஈஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாம் நம்ம பண்ணுற புண்ணிய பாபத்தை பொறுத்து தான் அனுகிரகம் பண்ணும் ஆனால் இந்த சாதுக்கள் இருக்கிறார்களே அவர்கள் இவை யார் என்ன பண்ணியிருக்கான் புண்ணியம் பண்ணியிருக்கானா பாபம் பண்ணியிருக்கானான்னு பார்க்க மாட்டார்கள் அவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நினைப்பார்கள் அதுவும் கூட அவர்களுடைய கர்ம இருக்கலாம் அது வேற விஷயம் மகான்கள் எப்பவுமே ஒருத்தனுடைய யோகியதையை பார்க்கறத விட அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதைத்தான் இங்கே சொல்கிறார் வசுதேவர் நாரத மகர்ஷியிட்ட இப்படி சொல்கிறார் ஆனால் சாதுக்கள் அப்படி இல்லை சுவாமி தீனவத்சலாக அதாவது துக்கப்படுற ஜனங்களை பார்த்து அறிவில்லாத ஜனங்களை பார்த்து ரொம்ப கருணையோடு அனுகிரகம் செய்யக்கூடிய சுபாவம் உடையவர்கள் சாதுக்கள்ங்கிறார் சாதவகா தீனவத்சலாக கலு அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் சாதவகா தீனவத்சலாக பவந்தி சர்வதா அப்படின்னு சொல்லலாம் சாதுக்களெல்லாம் எப்போவுமே அறிவிலும் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகிரகம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் சாதுக்கள் என்று சாதுக்களை புகழ்கிறார் தேவர்களை விட சாதுக்கள் மகாத்மாக்கள் உயர்ந்தவர்கள்னு புகழ்ந்து பேசுகிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பஜந்தியேயா தேவான் தேவான் அபி தான் சாயேவ கர்ம சச்சிவாஹா சாதவோ தீனவத்சலாஹ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 ஐந்து ஏழு எட்டு எட்டு நான்கு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவோம்